லட்சினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் வரகு திணை அடை செய்ய பொருட்கள் வரகரிசி ஒரு கப் திணை ஒரு கப் கடலை பருப்பு கால் கப் தோரும் பருப்பு கால் கப் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் நாலு முட்டை கோஸ் அல்லது வெங்காயம் ஒன்று தேங்காய் துருவல் கால் மூடி மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் உப்பு ருசிக்கு ஏற்ப கருவேப்பிலை சிறுதளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல நம்ம இந்த பருப்பெல்லாம் ஒரு மூணு மணி நேரம் கொஞ்சபட்சம் ஊற வச்சிருவோம் கடலைப்பருப்பு தோரம் பருப்பு வரகு தினை புத்தம் பருப்பு பாசி பருப்பு எல்லாத்தையுமே மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து அது கூட காஞ்ச மிளகா போட்டு நல்லா கரக்கரைன்னு அரைச்சிருவோம் அடை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சிருவோம்ன்றவங்க வெங்காயத்தை பொடியா சவு பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம் போட்டுடலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம் மஞ்சப்பொடி கலந்துப்போம் உப்பு ருசிக்கு ஏற்ற மாதிரி கலந்துடுவோம் கருவேப்பொடிய பொடியா கட் பண்ணி போட்டுடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதுல ஊத்தி நல்லா கலந்துப்போம் இந்த மாவுல நல்லா கலந்துட்டு சப்பா தச்சிட்டு தவா வச்சிடுவோம் தவா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி இந்த அடை மாவை ஊற்றி நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வரகு தினை அடை தயார் இது வந்து எல்லாருக்குமே உகந்த உணவு மீண்டும் சந்திப்போம்